வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கர்நாடகா மாநிலத்தின் தலைக்கோட்டை என்ற இடத்தில் விஜயநகர பேரரசுக்கும் இஸ்லாமிய தக்கானத்து சுல்தான்களுக்கும் இடையில் இடம்பெற்ற போரில் கடைசி இந்து பேரரசு தோல்வி கண்டது இத்தோல்வி இந்தியாவின் பெரும்பகுதி இஸ்லாமியரின் கட்டுப்பாட்டுக்குள் வர காரணமாக இருந்தது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மெக்சிகன் ஐக்கிய அமெரிக்காவின் இருபத்தி ஆறாவது மாநிலமாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் மிகப்பெரிய வைரமான கலினன் வைரம் தென்னாப்பிரிக்காவின் பிரிட்டோரியா நகருக்கு அருகில் ஒரு வைரச் சுரங்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது 19.26. தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜான் லோகிபர்டு என்பவர் தொலைக்காட்சி பெட்டியை காட்சிப்படுத்தினார் ஆயிரத்தி 19.30. முப்பதாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியை இந்தியாவின் விடுதலை நாளாக பூரண சுயராஜ்ய நாளாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய குடியரசு நாடானது ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அதன் முதலாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இஸ்ரேலும் எகிப்தும் தூதரக உறவை ஏற்படுத்தி கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவின் அணு ஆயுத ஏவுகணைகள் அமெரிக்க நகரங்களை நோக்கி செலுத்தப்பட மாட்டாது என அதிபர் போரிஸ் எல்சின் அவர்கள் அறிவித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்துக்கு இருபதாயிரத்திற்கும் அதிகமானோர் பலியானார்கள் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஐரோப்பிய விண்வெளி கழகம் தனது முதலாவது பன்னாட்டு புற ஊதா ஆய்வு தேடல் இன்டர்நேஷ்னல் ஐ அல்ட்ரா வயலட் எக்ஸ்ப்ளோலர் எக்ஸ்பிளோரர் விண்கலனை புவி ஒத்தியக்க பாதையில் செலுத்தியது இது சுருக்கமாக ஐயு என்று அழைக்கப்படுகிறது அமெரிக்காவின் நாசா விண்வெளி நிறுவனத்துடன் ஐரோப்பிய விண்வெளி கழகமும் இங்கிலாந்து நாட்டு வானாய்வு மையமும் இணைந்த கூட்டு முயற்சி வரலாற்றில் முதன்முறையாக இந்த விண் சுற்று வானாய்வகம் பூமியில் இருந்தபடியே தரைக்கட்டுப்பாட்டு மையத்தினால் இயக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரேஞ்சர் மூன்று விண்கலம் சந்திரனை ஆராய்வதற்காக விண்ணுக்கு ஏவப்பட்டது ஆனால் இந்த விண்கலம் சந்திரனுக்கு இருபத்தி இரண்டாயிரம் மைல்கள் முன்னரே சந்திரனின் பாதையை தவறவிட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டேவ் நோர்ஸ் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அக்கியோ மொரிட்டா ஜப்பானிய தொழிலதிபர் சோனி நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரவி தேஜா இந்திய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வின்ஸ் கார்ட்டர் அமெரிக்க கூடைப்பந்து ஆட்டக்காரர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆண்டு எட்வர்ட் ஜென்னர் ஆங்கிலேய மருத்துவர் அம்மை நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கெய்லி கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாமஸ் ஹரிகள் யாழ்ப்பாணம் தோலகட்டி ஆசிரம சுவாமிகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆர்கே லட்சுமண் கேலிச்சித்ர ஓவியர் இந்நாளின் சிறப்புகள் உலக சுங்கத்துறை தினம் ஆஸ்திரேலியா நாட்டில் ஆஸ்திரேலியா தினம் இந்தியாவில் குடியரசு தினம் உகாண்டா நாட்டில் விடுதலை நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களை